வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் வழிநடைப்படலம் குருமணி மகுடமாறும் குழைகளும் திருவில் வீச திருமணி வரையின் மேவும் திருக்கைவேல் பெருமானுக்கு கருமணியாழி புத்தேள் கையுறையாகாங்கோர் பருமணி நீட்டிற்றென்ன பானூ வந்து உதயம் செய்தான் மங்குல் பான மேல் வெய்யவன் கதிரன வழங்குன் செங்கை கூப்பியே தொழுதிடுவானெனச் செல்ல அங்கவ்வேலையில் அருமுகன் கடவுள் வெற்பகன்று பொங்கு தானையும் அமரரும் சூழ் தர போந்தான் தன்னை நீக்கி சூழ்வுறும் தவமுடைப் பிரிங்கி உன்னின் ஆடிய மறைகளின் முடிவினை உணரா என்னை யாளுடையிடம் சேர்வன் என்றிமைய கன்னி பூசனை செய்த கேதாரமுன் கண்டா பையராவின் மேல் கண்துயில் பண்ணவன் தனக்கும் தையல் பாதியனே வரம் பொருளெனும் தன்மை மையல் மானுடர் உணர்ந்திட மறைமுனி எடுத்த கையதே உரைத்திட்டதோர் காசியைக் கண்ட பருப்பதப் பெயர் சிலாதனர் பாலகன் பரமன் இருப்பவோர்வரையாவன் என்றருந்தவம் பொறுப்பதாகியே ஈசனை முடியின் மேற்புனைந்த திருப்பருப்பதற்புதம் யாவையும் தெரிந்தான் தெரிந்த அண்டம் மண்ணுயிரியவளுடன் முனிவாகி தொண்டகங்கிழ சுவாமி தன்மால்வரை துறந்து மண்டு பாதல தேகியே ஓர்குகை வழியே பண்டுதான் வருவேன் வெங்கடகிரியையும் பார்த்தான் சிலந்தி மாசுணம் மும்மதக்கரி சிவகோசன் மலைந்திடும் சிலை வேட்டுவன் கீரனே மடவார் பலம் தரும் வழிபாட்டினால் பாட்டினால் பரனை கலந்து முத்தி சேர்த்தென் பெருங்கையிலையும் கண்ட கொடிய வெஞ்சின காளியக்குவலைய முழுதும் முடிவு செய்வன் என்றெழுந்த நாள் முதலோர் அடைய அஞ்சலும் அவள் செருக்கழிவுற வழியா கடவுள் ஆடலால் வென்றதோர் வடவனம் கண்டா அம்புராசி கொள் பிரளயத்தினுமழிவின்றி கும்பர் மாலையுறையுழாய் கைலை போலொன்றாய் எம்பிரான் தனிமானல் தன்னில் வீற்றிருக்கும் கம்பை சூழ்த்தரு காஞ்சியன் திருநக கண்டவார்குழலுமையவள் பூசை கொண்டிருந்த மூல காரணமாகிய முதல்வன் ஆலயமும் மாலும் வேதனும் அமரரும் வழிபடுமற்றை ஆலயங்களாய் உள்ளவும் கண்டனன் ஐயன் என் நிகர் எவரும் இல்லென்றிருவரும் இகலும் எல்லை அன்னவர் நடுவு தோன்றி அடிமுடி தெரியாதாகி உன்னினர் தங்கட்கெல்லாம் ஒல்லையின் முத்தி நல்கி தன் நிகர் இன்றி நின்ற தழற்பெருஞ்சைலம் கண்டான் மண்ணுலகிரைவன் செய்யும் மணந்தனை விளக்கி என்றோள் அண்ணலோர் விருத்தன் போல் வந்தாவணவோலை காட்டி துண்ணென வழக்கில் வென்று சுந்தரந்தனையாட்கொள்ளும் பெண்ணையம் புனல் சூழ் வெண்ணைப் பெரும்பதீ தனையும் கண்டான் தூசினால் அம்மை வீசத் தொடையின் மேற்கிடத்தித் துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்தியல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடுமியல் வாழந்த காசியின் விழுமிதான முதுகுன்றவரையும் கண்டான் விரிகனல் வேள்வி தன்னில்வி என்றலை அறிந்து வீட்டி ஒருவர் தவத்தை ஆற்றும் பதஞ்சலி புலிக் காலண்ணல் இருவரும் உணர்வார்காண எல்லையில் அருளாலீசன் திருநடையற்கை காட்டும் தில்லை மூதூரைக் கண்டா தண்தளி சோலை தில்லைத் தபனியமன்றிலென்றும் தொண்டயம் கனிவாய் மாது தொழச்சுராட்புருடன் உள்ள தண்டருமதிக்கலாற்றார்புதனிக்கூத்தாடல் கண்டனன் கசிவால் உள்ளம் களிப்புற வணங்கிப் போன குடமுன்கரத்தில் ஏந்தும் குண்டிருந்து நீங்கி படிதனில் வேறு வேறாய்ப் பற்பல நாமம் தாங்கி கடல் கிளர்ந்தென்ன செல்லும் காவிரி என் நுமாற்றின் வடகரை மண்ணியின் பால் வள்ளல்